சாலை தொடக்க விழா அழைப்பு கடவுள் துணை சாந்த சித்தமுடைய சாமியவர்களுக்கு வந்தனம் சிதம்பர தலத்துக்கு சுமார் இரு காத வழிநடை எல்லையில் கூடலூரை சார்ந்த வடலூர் என்றும் பார்வதிபுரம் என்றும் வழங்கப்படுகின்ற ஊருக்கு வடபுறத்தில் சென்னை நகரிலிருந்து கும்பகோணத்திற்கு போகின்ற பெரிய பாட்டை நூற்றி இருபத்தி ஐந்தாவது மைலில் மஞ்சகுப்பத்திலிருந்து விருத்தாச்சலம் போகின்ற பெரிய பாட்டை இருபத்தி மூணாவது மைலில் பிரபவ வருடம் வைகாசி மாதம் பதினொன்னாம் நாள் குருவாரம் உதயகாலம் சிங்களக்கணத்தில் சமரச வேத தருமச்சாலையின் செங்கற்கட்டடங்களுக்கு அஸ்திவாரங்களும் கிணறு குளம் கேணி முதலிய நீர்நிலை எடுப்புகளும் தற்காலம் அவ்விடத்தில் நூதனமாக கட்டப்பட்ட விழன்மைந்த மண்கட்டட சாலையில் ஒருசார் ஆகார தர்ம விருத்தியும் துவக்கம் செய்யும்படி நிச்சயித்திருக்கின்றது ஆதலால் அந்த தினத்தில் அவ்விடத்தில் அன்பர்களுடன் எழுந்தருளி அனுகிரகிக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கின்றேன் இந்த கடிதம் பெருமானாருடைய திருப்பெயரால் துறவிகளுக்கு அனுப்ப பெற்றது தருமச்சாலை தொடக்க விழா அழைப்பிதழ் இரண்டு கடவுள் துணை அன்பும் தயவுமுடைய ஐயா வந்தனம் சிதம்பரத்தலத்துக்கு சுமார் இருகாத வழிநடை எல்லையில் கூடலூரை சார்ந்த வடலூர் என்றும் பார்வதிபுரம் என்றும் வழங்கப்படுகின்ற ஊருக்கு வடபுறத்தில் சென்னை இருந்து கும்பகோணத்திற்கு போகின்ற பெரிய பாட்டை நூற்றி இருபத்தி ஐந்தாவது மைலில் மஞ்சகுப்பத்திலிருந்து விருத்தாசலம் போகின்ற பாட்டை இருபத்தி மூணாவது மைலில் பிரபவருடன் வைகாசி மாதம் பதினொன்றாம் நாள் குருவாரம் உதயகாலம் ரிஷபலக்கணத்தில் சமரச வேத தருமச்சாலையின் செங்கற்டங்களுக்கு அஸ்திவாரங்களும் கிணறு குளம் கேணி முதலிய நீர்நிலை எடுப்புகளும் தற்காலம் அவ்விடத்தில் நூதனமாக கட்டப்பட்ட விழன்மைந்த மண்கட்டட சாலையில் ஒரு சார் ஆகார தருமவிருத்தியும் துவக்கம் செய்யும்படி நிச்சயித்திருக்கின்றது ஆகலில் அந்த தினத்தில் தாங்கள் தங்கள் மனைவியர் புத்திரர் துணைவர் தந்தையர் தாயர் உறவினர் சினேகர் முதலியவர்களோடும் வந்திருந்து அந்த தரும விசேஷ விருத்தியை விபவமாக நடத்துவிப்பீர்கள் என்று நம்புகின்றோம் பிரபவ வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் நாள் சமரச வேத தருமச்சாலை தலைவராகிய சிதம்பரம் இராமலிங்கம் பிள்ளையவர்கள் கட்டளைப்படி மேற்படி தர்மசாலையை நடத்துகின்ற சமரச வேத சன்மார்க்க சங்கத்தாரில் ஒருவராகிய மு அப்பாசாமி செட்டி சாலை தொடக்க விழா அழைப்பு மூற்றிற்று